வணக்கம் நற்றினை இணையதள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்த்த வணக்கம் எனது ஒவ்வொரு நாவலிலும் வருகின்ற மூத்த பெரியோர்கள் எனது கிராமத்தில் மட்டுமின்றி இந்திய பெருநாட்டின் ஏனைய கிராமங்களுக்கும் உரியவர்கள்தான் மானாவாரி மனிதர்களில் இடம்பெற்ற காலப்பட்டி ஐயன் பூர்வீக பூமியில் வருகின்ற கரப்பாளையத்து ஐயன் கிழக்கு வானத்தில் வீற்றிருக்கும் கதர்பேட்டி ஐயன் அழியாச்சுவடுவில் வருகின்ற கிராமசாமி ஐயன் போன்றோர் இப்படித்தான் எனக்கு கிடைத்தார்கள் கொங்கு பகுதியின் குறிப்பிடத்தக்க அகழ்வாயுவில் பல கொடுப்பினைகளை தந்த காளப்பட்டி என்கிற அந்த கிராமத்தை நினைவூட்டும்படியாக ஒரு களஞ்சியத்தைப் போலவும் விளங்கும் அந்த காலப்பட்டின் என்கிற கிராமத்து ஆத்மாவை நான் அந்த முதிய பெரியவரை எனது நாவலில் சிம்பாலிக் கேரக்டராக முத்தாய்ப்பாக்கினேன் அவர் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளைப் போல் விளங்குவதாகவும் விடுதலைக்காக போரிட்ட ஓமர் முக்தாரைப் போல் தெரிவதாகவும் இனம் கண்டு கூறினார்கள் வயதிலும் பண்பிலும் அனுபவத்திலும் நடத்தையிலும் முதிர்ந்த மூத்தவர்களை ஐயன் என்று அழைக்கும் உரைமையை நாவல் இலக்கியத்தில் நயமாக நான் கால் கோளிிட்டேன் அதனை படித்து மகிழ்ந்தவர்களில் தமிழக முன்னாள் கல்வி அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் முக்கியமானவர்கள் அதன் தாக்கத்தினால் அடுத்த மாதத்தில் இருந்து வள்ளுவரை ஐயன் வள்ளுவர் என அவர்கள் குறிப்பிட்டு பேசவும் எழுதவும் அழைக்கவும் முற்பட்டனர் என்பதை விவரம் அறிந்தோர் உணர்ந்து எனக்கு தெரிவித்த போது நான் மிகவும் மகிழ்ந்தேன் மக்கள் கூட்டத்திலிருந்து உண்மையாக நான் தேர்வு செய்து எழுதும் கதாபாத்திரங்கள் நாடாளுபவர்களையும் அண்ணாந்து பார்க்க வைக்கும் திறன் கொண்டவை என்பதை உணர்ந்தேன் செம்மண் நிலத்தை சிவப்பு கம்பளமாக விரித்து காட்டும் அந்த மலை பிரிருமாக்களை எனது அனைத்து நாவல்களிலுமே நாயகர்கள் போல் நான் படைத்து வைத்திருக்கிறேன் அந்த மலைகளுக்கு இடையில் இருக்கும் பாலக்காட்டு கணவாய் வழியாக கோவை நகரத்தை நோக்கி வந்த ஈர பசை காற்றானது இங்கே இருந்த பஞ்சாலைகளின் தரிகளிலே நூல் இலைகள் அருந்து போகாமல் இருக்க இயற்கை தந்த வரப்பிரசாதம் போல் விளங்கிற்று அந்த மில்களில் பணிபுரிந்த தொழிலாளர்களின் கஷ்ட நஷ்டங்களையும் எனது நாவல்களில் காட்டியிருக்கிறேன் வருடத்திற்கு மூன்று தடவை என தவறாமல் பெய்து வந்த கொங்க மழையானது படிப்படியாக குறைந்து மலைகளின் இயற்கை வளம் குறைய வறட்சியை இந்த மண்ணுக்கு உண்டாக்கிய அவலத்தையும் நான் விளக்கியிருக்கிறேன் விவசாயம் இப்படி நலிவடைய அதன் பொருட்டு வாழ்க்கையின் பொருளாதார தேவையை ஈடுகட்டுவதற்காக நகரம் சார்ந்த தொழில்களை தேடி மக்கள் செல்ல வேண்டிய நிலைமை உருவானதையும் வாழ வேண்டிய நெருக்கடிகளினால் இந்த மண்ணை நம்பியிருந்தோர் வேற்று மாநிலங்களுக்கு இடம்பெயரும் சூழ்நிலை உருவானதையும் நான் தெளிவாக்கியிருக்கிறேன் புலம் பெயர்வதற்கான நிர்பந்தம் நேர்ந்ததையும் அப்படி சென்ற பரி தரிசுகளை தோட்டங்களாக்கி குப்பைகளை தோப்புகளாக்கி கட்டாந்தரைகளை களனிகளாக்கி அங்கே நிலைபெறாகும் தருணத்தில் காவிரி நீர் பிரச்சனையை ஒரு தடயமாக வைத்து கர்நாடக மாநிலத்திலிருந்து இந்த தமிழ் மக்கள் அடித்து விரட்டப்பட்ட கசக்கும் நிஜங்களை சூடும் சுடரும் குறையாமல் நாவலில் வரைந்தேன் கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்களாய் ஆனதையும் நகரத்தின் புற நகரத்தின் கட்டிடங்களை கட்டி கொடுக்கும் கூலி தொழிலாளர்களாய் வாழ்க்கையின் இறுதிக்காலம் வரையிலும் இருந்து கடைசி வரையிலும் வாடகை வீடுகளிலேயே வாழ்ந்து மரணிக்கும் வேதனையை அவர்களின் நெஞ்ச குமுறல்களை எனது கதாமாந்தர்கள் வழியே ஒலிக்க வைத்துள்ளேன்